மூர்த்தி சுதேஷிந்தை பாயன சூத்திர முனீந்திரீசம் பாஷியம் மத்ஷி கம்ச்சா நமா கல்லாலின் புடையமர்ந்து நாண்மரை ஆறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடியிருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவரையும் மனமார வாழ்த்தி நேற்று எந்த பகுதியிலிருந்து தொடங்க வேண்டும் நேற்று எந்த பகுதியில் நிறைவு செய்யப்பட்டதோ அதிலிருந்து தொடர்காம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்புக்கு இணங்க இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்ற இந்த தலைப்புக்கு இணங்க வாழ்க்கையில் எல்லோரும் எதை தேடுகிறோம் என்று ஒரு கேள்வியை கேட்டேன் ஒரு வழியாக அதற்கு ஒரு விடையை பார்த்தோம் நாம் எல்லோரும் சந்தோஷத்தை தான் தேடுகிறோம் அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அதை எங்கே தேடுகிறோம் என்றால் அதையும் தவறான இடத்திலேயே தேடுகிறோம் எங்கு கிடைக்காதோ அந்த இடத்திலே அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எனவேதான் அது ஒருபொழுதும் கிடைக்காமலேயே போய்விடுகிறது பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி தேடி தேடி அழுத்து போய் நிம்மதி இல்லாமலேயே உடலை உகுக்கிறார்கள் கடைசி காலத்தில் அவர்களுடைய மனம் மிகவும் துயரப்படுகிறது மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த சரீரத்தை விடுவதில்லை நன்றாக அழகாக இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வதில்லை அறிவு இல்லாமல் அறிவுக்கு கட்டுப்பட்ட உணர்ச்சிகளை உடையவர்களாக இல்லாமல் அறிவுக்கு கட்டுப்படாத உணர்ச்சிகளை உடையவர்களாய் அல்லது அறியாமையினால் உணர்ச்சிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை தரக்கூடியவர்களாய் வாழ்ந்து கடைசியில் உலகத்தை விட்டு போகும் பொழுது வருத்தப்பட்டுக் உலகத்தை விட்டு போகிறார்கள் மகிழ்ச்சியாக இந்த சரீரத்தை விடுவதில்லை அதற்கு காரணம் அறியாமைதான் ஆகவே கருத்தின் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணினோம் அந்த சந்தோஷம் நம்முடைய ஸ்வரூபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது மகான்கள் சொல்லுகிறார்கள் பெரியோர்களுடைய வாக்கியங்கள் எல்லாம் எப்படித்தான் சொல்லி இருக்கிறது அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது நாமே ஆனந்த வடிவம் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை புரிந்து கொள்வது இது எடுத்தவுடனே இப்படி சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன் பிரகதாரண்ய உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு அந்த உபனிஷத்துல யாஜ்யவல் என்கிற ஒரு பெரிய மகாத்மா தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிறார் பெண்ணே உன்னை நான் விரும்புவது உனக்காக அல்ல எனக்காகவே நான் உன்னை விரும்புகிறேன் நீயும் என்னை விரும்புவது எனக்காக அல்ல உனக்காகவே நீ என்னை விரும்புகிறாய் நாம் இருவரும் குழந்தைகளை நேசிப்பது விரும்புவது என்பது குழந்தைகளுக்காக அல்ல நமக்காகவே நாம் நேசிக்கிறோம் உண்மையில் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பதி எல்லோருமே தன் பொருட்டே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விரும்புகிறார்கள் இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது நாம ரொம்ப நேசிக்கிறது நம்மளைத்தான் ஒரு சாதாரணமான நியாயம் எங்கு இன்பம் இருக்கிறதோ அங்கு அன்பு உண்டாகிறது எத்த எத்திர சுகம் இது ஒரு நியாயம் ஏற்படும் சுகம் இல்லாத இடத்துல நமக்கு பிரியம் ஏற்படாது எதா இருந்தாலும் நமக்கு பணத்துல சுகம் வரலனா பணத்துல பிரியம் உண்டாகாது ஒரு கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் சுகம் இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பிரியம் போயிடும் எங்க சுகம் இருக்கோ அங்கதான் பிரியம் இருக்கும் சுகம் இல்லாத இடத்துல பிரியம் இருக்காது நம்ம பேர்ல நமக்கு பிரியம் இருக்கிறதுனால நாம சுகமாகத்தான் இருக்கணும்ங்கிறது ஒரு அழகான அனுமானம் இது ஒரு அனுமானம் நாம ஆனந்தமாகத்தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பேர்ல நமக்கு பிரியம் இருக்கு நம்ம பேர்ல நமக்கு பிரியம் இருக்கிறதுனால அதனாலதான் நம்ம வந்து எதையும் நேசிக்கிறதுல உண்மையிலேயே ஒரு உடம்பு சரி உடம்பு நல்லா இருக்கிற போது நமக்கு மாத்திரை எல்லாம் பிடிக்காது அது யாரு சாப்பிடுவா அது கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதே இது நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா என்னவனாலும் கொடுங்கோன்னு அதை சாப்பிடறேன்னு சொல்லுவோம் அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது நம்ம எதையும் உண்மையில விரும்புறதும் இல்ல வெறுக்கறதும் இல்லை நமக்கு சுகம் கொடுத்தா அதை விரும்புவோம் சுகம் கொடுக்கலா அது வெறுப்பம் சுகம் கொடுக்கிற பொருள்ல நமக்கு விருப்பம் இருக்கு சுகம் கொடுக்காத பொருள்ல நமக்கு வெறுப்பு இருக்கு நம்ம பேர்ல நமக்கு ஒரு நாளும் வெறுப்பு வர்றதே இல்லை நம்மளை யாராவது புகழ்ந்தா அது உண்மையா இல்லைன்னா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கு அது பொய்யாவே இருந்தா கூட நம்மளை வந்து இப்ப எல்லாம் புகழ்ந்து நிறைய வார்த்தைகள்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க இன்னெல்லாமோ எழுதுறாங்க அங்காள பரமேஸ்வரியே வங்காள விரிகுடாவே இல்ல இன்னும் எழுதுறாங்க அப்படி எழுதினா அது வாஸ்தவமோ இல்லையோ அப்படி இல்ல எழுதினா வாஸ்தவமோ இல்லையோ ஆனா அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்ப நம்மளை யாராவது புகழ்ந்தா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது நம்மள யாராவது இகழ்ந்தா அது சத்தியமா இருந்தா கூட நமக்கு துக்கமா இருக்கு ரெண்டு விதமா சொல்றேன் நம்மை ஒருவர் புகழ்கிறார் ஆனா அந்த புகழுக்கு உண்மையில நாம உரியவர்கள் அல்ல இருந்தாலும் சும்மா நம்மளை பத்தி நிறைய ஊர்லாம் போஸ்டர் ஒட்டுறோம் இல்லையா எல்லாம் இன்னெல்லாமோ அந்த திலகமே இந்த திலகமே புரட்சி புயலே புயட்சி புரட்சி அதுவே இதுவே இன்னெல்லாமோ வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணி சப்தங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற பேரை தவிர பாட்டி எல்லாம் எழுதுறாங்க அப்ப அதை பார்த்தா ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுறது அப்ப ஒருத்தருக்கு அந்த புகழுக்கு யோக்கிய இருக்கோ இல்லையோ புகழ்ந்தா சந்தோஷம் கிடைக்கணும் நம்மள யாராவது புகழ்ந்தா அது உண்மையா இல்லாட்டா கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கேன் நம்ம பார்த்தா அவலட்சணமாவே இருப்போம் நம்ம கிட்ட வேற ஏதாவது இருக்கும் அது இருக்கிறதுனால எதுக்கோ நோக்கத்தை வச்சுட்டு அவங்க சொல்றாங்க நம்ம பணம் கொடுத்துட்டா போறோம் நம்ம அவலட்சணமா இருந்தா கூட நம்மளை புகழ்றதுக்கு ஆள் இருக்கு அப்போ வந்து அப்படி புகழ்ற போது அது உண்மை இல்லாட்டா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இது ஒரு காரணம் அப்புறம் நம்ம பண்றது உண்மையிலேயே தப்பா இருந்தா கூட அந்த தப்பை யாராவது சுட்டி சொன்னா கோபம் வருது இதுல ஒரு விஷயம் புரியறது நம்ம பேர்ல நமக்கு ரொம்ப சொல்லுவாங்க உயிர் வெள்ளை கட்டி தம் பேர்ல ரொம்ப அன்பு இருக்கு பிரியம் இருக்கு எப்ப நம்ம பேர்ல நமக்கு பிரியம் இருக்கோ நாம இன்பமாத்தான் இருக்கணுங்கிறது ஒரு அனுமானம் ஏன்னா மற்ற விஷயங்கள்ல நாம பாக்கிற பொழுது வெளியில பார்க்கிற பொழுது எங்கெங்க சுகம் இருக்கோ அங்கங்க பிரியம் இருக்கிறதுனால இந்த நியாயத்தை நம்ம கிட்டையும் அப்ளை பண்றோம் இது ஒரு அனுமானம் இது ஞானம் அனுமானத்தினால உண்டாகிற அறிவு அனுபவம் இல்லை நான் ஆனந்தம்ங்கிறது அனுபவம் இல்லை நான் ஆனந்தங்கிறது அறிவு எப்படி அறிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அனுமானத்தினால தெரிக்கிறேன் எங்கெங்கு ஒரு நியாயம் இருக்கிறதுனால நான் ஆனந்தமா தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு அனுமான ஜானம் ஆகினால நான் ஆனந்தம்னு சொல்றேன் இது ஒரு கோணம் இத பற்றி வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதிசில முதல் அத்தியாயம் முழுவதும் அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஆத்மாவே ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரியமானது ஆத்மான தானே தனக்கு பிரியமானவன் எல்லாருக்கும் அவங்க அவங்கதான் பிரியம் என் பேர்ல எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி என்ன யாராவது என்ன யாராவது கோபமா வரும் ஆகையினால என் பேர்ல எனக்கு இது ஒரு நியாயம் எளிமையான நியாயம் புரியக்கூடிய நியாயம் இது எல்லாருக்கும் பிரத்ய அனுபவம் இது இன்னொரு ஆளுக்கு இல்லை நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் பொதுவாகவே இருக்கு இன்னொரு கோணத்துல பார்த்தா நாமே இன்பம் எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டா நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னேன் எதை தேடுறோம் சந்தோஷத்தை தேடுறோம் அந்த சந்தோஷம் எங்க இருக்கு சந்தோஷமே நம்முடைய ஸ்வரூபம்னு சொல்லிவிட்டேன் நம்முடைய ஸ்வரூபமே சந்தோஷம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப விசார் நம்முடைய ஸ்வரூபமே சந்தோஷம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் விசார் ஒரு விசாரம் முடிஞ்சது ஒரு கோணத்துல இன்னொரு கோணத்துல சொல்றேன் நம்ம பாக்குறோம் நிறைய உலகத்துல பல விஷயங்களை பாக்குறோம் அது வந்து எப்பவுமே எந்த பொருளுமே எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்கறது இல்லை ஆகையினால பொருள்ல சுகம் இருக்குன்னு நிரூபிக்கவே முடியல வீடு காரு வங்களா பணம் பதவி இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இப்ப தெரியும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிரமாணமா இருக்கு நமக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைத்தும் கூட அந்த பதவி வந்து நமக்கு சுகமா துக்கமாக சொல்ல முடியும் ஒரு பதவியானது அல்லது ஒரு வஸ்துவானது அது வந்து எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்க முடியும் சொல்ல முடியலையே இப்ப வந்து ஒருத்தருக்கு ரொம்ப துன்பத்தோட இருக்கிற போது அவருக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தத்தை கொண்டு போய் கொடுத்தோமான ஒருத்தர் திருநெல்வேலி அல்வாவ விரும்பி சாப்பிடுறவர் அவருடைய வீட்டுல அவருடைய மகன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்ப கொண்டு போய் அவர்கிட்ட போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா சாப்பிடுங்கன்னா எப்படி இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய பதார்த்தம் தான் ஆனா ரொம்ப பிடிக்கக்கூடிய பதார்த்தமா இருந்தாலும் அந்த நேரத்துல அது பிடிக்காது அதுவே ரொம்ப நேரம் சாப்பிட்டா பிடிக்காம போயிடும் என்ன தெரிகிறது உலகத்துல எங்கேயாவது சுகம் இருக்குங்கிறது ஒரு மாய தான் அது நம்ம மனசை பொறுத்து அது நம்ம வந்து அதுக்கு ரெடியா இருக்கிற போதுதான் நம்ம வீட்டுல எந்த துன்பமும் இல்லாம இருக்கணும் அந்த சமயத்துல அல்வா பிடிக்கும் இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா ஒரு பொருள் ஒரு மனிதனுக்கு ஒரு எல்லா நேரத்திலும் ஒரே அளவான சுகத்தை கொடுக்க வஸ்துல வந்து சுகம் இருக்குன்னு தீர்மானமே பண்ண முடியாது ஒரு பொருள்ல சுகம் இருக்குன்னு நீங்க நிரூபிக்கவே முடியாது உபன்யாசம் துக்கமாவே இருக்கும் சில பேருக்கு இது ஆனந்தமாகவே இருக்கும் வந்து அப்பா அப்பாவுக்கு வந்து கர்நாடக சங்கீதம் அத்புதமா பிடிக்கிறது அவர் கல்யாணி பூர்வீ கல்யாணி யமன் கல்யாணி இதெல்லாம் ரசிக்கிறார்கள் கல்யாணி ராகத்திலேயே இத்தனை ராகம் வித்தியாசம் காம்போதி காம்போதி ராகத்தை போட்டு ரசிக்கிறாரு இந்த பையனுக்கு இது பிடிக்க மாட்டேங்குறது பழம்பஞ்சாங்கிறான் ஒரே சங்கீதம் ஒரே விதமான விஷயம் இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது அது மாத்திரமில்லை இவருக்கே எல்லா நேரம் பிடிக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கே அது அழுத்து போகும் வேண்டாம் வரும் இத்தனை நேரம் சுகம் கொடுத்த ஒரு சங்கீதம் ரொம்ப நேரம் கேட்க கேட்க போரும்பா சந்தோஷம் இவ்வளவுக்கு மேல கேட்க முடியாது தகட்டி போயிடுறது அவருக்கே அது பிடிக்கிறது இல்லை புரியறது இல்லை நமக்கு ரொம்ப நமக்கே ரொம்ப நேரம் சுகம் கொடுக்க முடியல நமக்கு சுகமா இருக்கிறது இன்னொருத்தரும் அது மாத்திரம் இல்ல அது எல்லா காலத்திலையும் கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் ஒரு பொருள் ஒரே மாதிரியாக சுகம் தருவது கிடையாது எனவே பொருள்களில் சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்தில் இன்பம் என்பது கிடையாது வெளியில இன்பம் இல்லை அதுக்கு இது ப்ரூஃப் மனைவியோ கணவனோ குழந்தைகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இன்பம் தர முடியாது முடியவே முடியாது நாம அதை எதிர்பார்த்து இருக்கோம் இப்படியே இருக்கணும் மனைவி இப்படி இருக்கணும் அவங்க இப்படி இருக்கணும் நம்ம வந்து சந்தோஷத்துக்கு அவுட் சைடு கண்டிஷனை விரும்புறோம் இந்த இது நாய் நான் வீட்டுக்கு போனா நினைக்கிற கடவுளையும் போயிடுவாங்க வெளியில இல்லைங்கிறது புரிஞ்சுங்க ஒண்ணு வெளியில இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்காக இரண்டாவது இன்னொரு கோணத்துல செல்லும் பொழுது நாம நல்லா தூங்குற போது நமக்கு வந்து ஒரு பொருளுடைய சம்பந்தமும் இல்லாம சந்தோஷமா இருக்கு நம்ம உடம்ப மறந்து குலம் கோத்திரம் தமிழன் உலகத்துல இருக்கிற மனிதன் எந்த விதமான அபிமானமும் தினந்தோறும் பகவான் எல்லா பொருளுடைய தொடர்பையும் இயற்கையா நீக்கி வைக்கிறார் நம்மிடத்துல இருக்கிற நம்முடைய மனதோட தொடர்பே நீக்கி வைக்கிறார் எவ்வளவு கருணை பகவானுக்கு நம்முடைய மனதோட தொடர்பையே நமக்கு நீக்கி வைக்கிறார் கொஞ்ச நேரம் ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீ உன் மனசோட சம்பந்தப்படாம இரு அதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அத புரிய வைக்கிறார் பகவான் இப்ப வந்து எவ்வளவு எவ்வளவு பொருள்கள் ஒருத்தனுக்கு இருந்தாலும் கூட எவ்வளவு வசதி ஒருத்தனுக்கு இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தூங்குறத விரும்புவான் எனக்கு எவ்வளவு நீ உனக்கு ஒரு பையஞ்சு கோடி தரேன் ஒரு பத்து நாளைக்கு தூங்காம இருக்குன்னா யாரு வருவா உனக்கு பையஞ்சு கோடி தரேன் இருபது கோடி தரேன் நீ பத்து நாளைக்கு தூங்கக்கூடாது அப்படின்னா எப்பேற்பட்டவனும் சொல்லுவான் வேண்டான் ஏன்னா தூங்காம இருக்கிறதுங்கிறது யாரால முடியாது அது மாத்திரம் இல்ல தூக்கத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது தூக்கத்துல நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமலே இன்பம் இருக்கு தூக்கத்துல வந்து அது சொல்லியிருக்கு உபநிஷத்தே சொல்றது அஹ் புத்திரஹா புத்திரோ பவதி மாதா அமாதா பவதி பிதா அபிதா பவதி எதுவுமே கிடையாது மனுஷியா அமனுஷியோ பவதி தூக்கத்தில் வந்து மனிதன் மனிதனாக தன்னை கருதி கொள்வதில்லை ஜீவனா உயிராக கூட தன்னை கருதி கொள்வதில்லை பக்தனும் கூட தூங்குற போது நான் பக்தன் நினைக்கிறதில்லை ஞானியும் கூட வந்து நான் ஞானி நினைக்கிறதில்லை யாரும் நினைக்கிறதில்லை அகம் பிரம்மாஸ்மின்னு யாரும் தூங்க போறதில்லை தூங்குற போது தூங்குறான் அவ்வளவுதான் பாரு இது பெரிய உதாரணம் இது அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியறது நாம எல்லாரும் எத்தனை தான் வெளியில பொருள் இருந்தாலும் எத்தனைதான் சௌகரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் இருக்கணும்னு பகவான் நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு தூக்கத்துல ஒரு பொருளுடைய சம்பந்தமும் இல்லாமலே ஆனந்தமா இருக்கும் இது ஒரு காரணம் அடுத்தது மகான்களெல்லாம் பாக்குறோம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இருக்காங்க உலகத்துல ஒரு பொருளும் வேண்டாங்கிறாங்க எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் பங்களா வேண்டாம் எனக்கு மகான்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பா நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உலகத்துக்கே என்ன சக்கரவர்த்தி ஆனாலும் விரும்பல எனக்கு பிரம்ம பதவி கூட வேண்டாம் ஏன்னா நானே ஆனந்தம் அப்படின்னு அறிவு பூர்வமாக நன்றாக உணர்ந்து நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கதை சொல்லுவேன் நீங்க கேட்டிருக்க கூட நினைவுபடுத்துறேன் ஒரு சாமியார் ரிஷிகேசத்துல கங்கக்கரையில மணல்மேட்ல உட்கார்ந்து இருந்தார் யாரோ ஒரு பெரிய ஆள் அந்த நீங்கள் வடநாட்டுல இருந்து நிறைய பேர் போவாங்க இந்த ரிஷிகேசத்துல நிறைய மகாத்மாக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் போவாங்க ஒரு சுவாமியார நமஸ்காரம் பண்ணினார் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் ஒன்னும் பண்ணலை சும்மா அப்படியே இருந்துட்டார் ஒன்னும் பெருசா அவர் ஒன்னும் ரியாக்டே பண்ணல அந்த சுவாமி வாங்க சௌக்கியமா ஒன்னும் கேட்கல அப்படியே பார்த்தார் அவர் இங்கேயோ பார்த்துட்டு கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டார் இந்த மல்டி மில்லியனர் ரொம்ப நேரம் நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு அவர்ட்டும் இவருக்கு ரொம்ப பக்தி இருக்கு அதனால அவர் முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தார் அப்புறம் போனார் போன அவருடைய வியாபாரத்துல பல கோடி கணக்கான லாபம் கிடைச்சிடுச்சு அவருக்கு இவர் மரத்தடி சுவாமி மண்ணில் உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு பல கோடிக்கணக்கான ரூபா லாபம் கிடைச்சி போயிடுச்சு அந்த மார்பாடிக்கு மல்டி மில்லியனருக்கு அவர் என்ன பண்ணார்னா இந்த சுவாமியை பார்த்துட்டு வந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா கிடைச்சது இது ஒரு சென்டிமெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிக்கு என்ன செய்யலாம்னு இவர் யோசிச்சு அவர் காலுக்கு ரெண்டு காலுக்கும் அழகா தங்கத்துல ஒரு தண்டை பண்ணி அதில் வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் இது மாதிரி ரத்தனங்களெல்லாம் அழகாக பதிச்சு ஒரு பெரிய வெள்ளித்தட்டு சொல்லலாம் தங்கத்தட்டுன்னு கூட சொல்லலாம் தப்பே கிடையாது ஒரு த வெள்ளித்தட்டில் அழகாக அந்த ரெண்டு காலுக்கும் உள்ள தண்டைகள்லாம் பாருங்கள் உங்களுக்குலாம் இப்படி இருக்கு பாருங்கள் கேட்குற போதே ஆனந்தமாக இருக்கும் அழகாக ஒரு ரெண்டு தட்டில் வச்சு பழங்களை எல்லாம் வச்சு அவர் இந்த சாமியார் இப்படி உட்கார்ந்துருக்கார் அந்த மணல் திண்டு இப்படி இருக்குது இவருக்கு பாவம் வைக்கிறதுக்கு வழி இல்ல ஒரு வழியா மண்ண கிண்ண அணைச்சு இப்படி வச்சுட்டு நமஸ்காரம் பண்றதுக்குள்ள இருந்து ஒரு தண்டை இருக்கு பாருங்களோ அது உருண்டு போய் கங்கைக்குள்ள விழுந்துடுச்சு பாருங்க எவ்வளவு அபிமானம் இருக்கு பாருங்க போனா போயிட்டு பாருது அப்படிங்குற இது கற்பனை கதை கற்பனை கதை நம்ம வீட்டு காசு இல்ல நம்ம பண்ணல ஒண்ணும் பண்ணல அவ்வாறு எவ்வளவு தூரத்துக்கு அபிமானம் இருக்கு எங்க நமக்கு ஞானம் வரப்போறது அப்ப வந்து அப்ப வச்ச உடனே அவர் நமஸ்காரதுக்குள்ள விழுந்துடுத்த விழுந்தது புரியுறதா அவருக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் மகான்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான நமக்கு வேணா இது வேணாலும் பெருசா தெரியலாம் அவங்களுக்கு வந்து இதுக்கு இன்னொரு கதை சொல்லுவார் ராமகிருஷ்ணபுரம் சார் யாரோ ஒரு சாமியார் இருந்தாராம் ஒருத்தன் போய் நமஸ்காரம் பண்ணி சுவாமி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னாரா அவர் அழகான ஒரு வைரக்கல்ல தூக்கி கொடுத்துட்டார் இப்போ சமீபத்தில் கூட சொன்னாங்க வரல எங்கேயோ டேபிள் வெயிட்டா வச்சிருந்தா அது நானூறு கோடி ரூபா விலைன்னு அது இத்தனை மதிப்பு தெரியாமல் இருந்தது சமீபத்தில் வந்தது பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க ஒருத்தன் டேபிள் வெயிட்டா எத்தனையோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் கடைசியில் பார்த்தா அது அழகான வைரக்கல் அதுக்கு வேல்யூ போட்டிருக்கான் நானூறு கோடி ரூபா இது தெரியாமையே வீட்டுல சர்வசாதாரமா இருந்திருக்கு அற்பமான கண்ணுக்கு அது அற்பமான கல்லு நம்ம சொல்றோம் ஆனா அது வந்து ரெண்டு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கான் அது மாதிரி ஒரு வைர கல்லத்துக்கு இந்த சாமியார் கொடுத்துட்டார் கொடுத்த உடனே அவனை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு சாமியார் கேட்ட உடனே வைரத்துல இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட போனான் சுவாமி இத காட்டுல வச்சிருக்கீங்களா நீங்க சர்வசாதாரமா தூக்கி குடுத்துட்டீங்களே அப்படின்னா சாமியார் சொன்னாராம் அது இதை ரொம்ப உயர்ந்தது அதுக்கு நீ அந்த வைரத்தை தூக்கி சாக்கடையில போடணும்னாராம் போடுவானா நீ அது அது காட்டிலும் உயர்ந்தது அதுதான் அறிவு ஞானம் அந்த இதெல்லாம் அது ரொம்ப உயர்ந்ததப்பா ஆனந்தமா இருக்கிறதுக்கான ஞானம் அது ஸ்வரூபத்தை பத்தின அறிவு அது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ நான் மூணு விதமா பிரிக்கிறேன் நிறைய பாருங்க நான் சொல்லி இருக்கிறதெல்லாம் கவனிச்சு பாருங்க ஒண்ணு என்ன சொன்னேன்னா நம்ம பேர்லயே நமக்கு பிரியம் இருக்கிறதுனால நம்ம ஆனந்த ஸ்வரூபம் ஒண்ணு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களிடத்திலும் எந்த பொருளிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உண்மையான இன்பம் என்பது கிடையாது ஆகையினால பொருளிலோ சூழ்நிலையிலோ மனிதர்களிடத்திலோ இன்பம் இல்லை இது வந்து இப்படி பாக்கிறோம் வத்திரேக்கமா பார்க்கறோம் தூக்கத்துல எதுவுமே இல்லாம ஆனந்தமா இருக்கும் மகான்கள் அறிவால ஆனந்தமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் வச்சு நாம புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய ஸ்வரூபம் ஆனந்தம் இதை நீங்க புரிஞ்சுண்டு இதுக்கப்புறம் நீங்க ஒருபொழுதும் இன்பத்தை நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயாவது தேடுமா ஸ்வீட்டே ஸ்வீட்ட தேடினா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இன்பமே இன்பத்தை தேடினால் அது எவ்வளவு அறியாமை இன்பமே வடிவாகியம் நாம் இன்பத்தை தேடி தேடி ஓடுவது எவ்வளவு அறியாமத்துக்கு நல்லா இருக்குறதுக்கும் கூட நல்லா இருக்கு அனுபவத்துல அப்படி இல்லையே நான் அனுபவத்துல அப்படி இல்லைன்னா நீங்க அதை அப்படியே அதை மெயின்டைன் பண்றீங்கன்னு அர்த்தம் அனுபவத்துல இருக்கிறதானே பேசிட்டு இருக்கேன் சொல்றது புரியுறத புரியாததையா நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியாத ஒண்ணு பேசுறது என் வேலை இல்லையே புரிஞ்சிருக்கிற விஷயத்தையே மேலும் புரிய வைக்கிற வேலை தானே பண்ணிட்டு இருக்கேன் ஆகையினால நாமடே ஆனந்த ஸ்வரூபம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்முடைய மகான்கள் எத்தனையோ விதமான வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது எதை தேடுகிறோம் எங்கு தேடுகிறோம் நாம் எல்லோரும் ஆனந்தத்தை தேடுகிறோம் ஆனந்தம் வேறு எங்கும் இல்லை அது நமது உண்மை வடிவம் இதற்கு நிரூபணம் என்னவென்றால் நம்மையே நாம் விரும்புவதால் நாம் ஆனந்தமாக இருக்கிறோம் பொருள்களில் உள்ள ஆனந்தம் மக்களிடத்தில் உள்ள ஆனந்தம் சூழ்நிலைகளுடைய உள்ள ஆனந்தம் நேரம் இடத்துக்கு இடம் மாறுகிறது எனவே அதில் இன்பம் இருக்கிறது என்பது ஒரு மாயை ஆழ்ந்த உறக்கத்தில் எதனுடைய தொடர்பும் இல்லாமல் நாம் இன்பமாக இருக்கிறோம் எனவே இன்பம் என்பது பொருள்களுடைய தொடர்பு இல்லாமலும் இருக்கிறது என்பதை உறக்கம் நிரூபிக்கிறது மகான்கள் உலகத்த பிரம்ம பதவியே கொடுத்தாலும் வேண்டாம் என்று ஆனந்தமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வித்வான்களுடைய அனுபவம் நமக்கு பிரமாணமாகிறது நம்முடைய தூக்கம் நாமே ஆனந்தம் என்பதற்கு பிரமாணமாகிறது பொருள்களில் இன்பத்தின் நிலையற்ற தன்மை நாமே இன்பம் என்பதற்கு பிரமாணமாகிறது நம்மிடத்தில் இருக்கின்ற நம்மை நம்மீது இருக்கின்ற பிரியமே நாம் இன்பம் என்பதற்கு பிரமாணமாகின்றது எனவே நாமே ஆனந்தம் ஆனந்தமே நாம் இதை திரும்ப திரும்ப நினைக்கணும் திரும்ப திரும்ப நினைக்கணும் இதை பற்றின சாஸ்திரங்களை படிச்சுண்டே இருக்கணும் அப்பத்தான் இந்த ஞானம் வந்து உறுதியாக இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசரு காட்சி அவர்களுக்கு மாசு அரு காட்சியவர்க்கு அறிவுல வந்து மாசுகள் இல்லாமல் இருக்குமானால் மாசு அரு காட்சியவர்க்கு இருங்கி அறியாமைங்கிற இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நானே இன்பம்னு புரிஞ்சின்றா அந்த அறிவினால உண்டாகிற இன்பம் இந்த உலகத்திலேயே நாம பெறக்கூடிய இன்பங்களில் உயர்ந்த இன்பம் பெறக்கூடிய இன்பங்களிலெல்லாம் உண்மையான இன்பம் எது என்றால் நாமே ஆனந்தம் என்கின்ற அறிவினால் கிடைக்கும் ஆனந்தம் புரியுதா நாமே ஆனந்தம் என்கின்ற அறிவினால் கிடைக்கும் ஆனந்தமே இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய ஆனந்தங்களிலெல்லாம் உயர்ந்த ஒப்புயர்வற்ற ஆனந்தமாகும் இந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ரிஷிகள் மகான்கள் சொல்லி இருக்கிற கருத்தாகும் அதுக்குதான் சொன்னாங்க இதனுடைய பொருள் நாம் எல்லாரும் வேலை செய்யணும் விடாம வேலை செய்யணும் ராத்திரியும் பகலும் அந்த நமக்கு ஒரு முறைய வைத்துக்கொண்டு வாழ்க்கையினுடைய திட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒழுங்காக நிறைய வேலை செய்யணும் வேலை செய்யறது எதுக்காகனா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்காக உழைக்கணும் ஆகார்த்தம் கர்ம அஜஸ்ரம் அஜஸ்ரம்னா இடைவிடாமல் உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா அதனால விடாம வேலை செய்யணும் வேலையே செஞ்சுன்னு இருக்கிறது போராது இடைவேள பகவான தியானம் பண்ணணும் நல்ல பூஜை பண்ணணும் நல்ல சாஸ்திரத்தை படிக்கணும் லௌகமான காரியங்களை அளவா செய்யணும் வைதிகமான காரியங்களையும் செஞ்சாகணும் நம்முடைய மனதின் மேன்மைக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் உடல் வாழ்க்கையின் மேன்மைக்காகவும் உழைக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் ஒன்று சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அல்லது உடல் வாழ்க்கைக்காக மட்டுமே உழைக்கிறார்கள் மனதின் அமைதியை பெறுவதற்காக உழைக்க வேண்டும் அதுவும் ஒரு அம்சம் அதுக்கு உழைக்கிறது எப்படின்னா இப்படி உட்கார்ந்து சத் நல்ல விஷயங்களை கேட்கறது அதை திரும்ப திரும்ப நினைக்கிறது இதெல்லாம் உள்ளத்துல உழைக்கிறது மனதிலையும் சிந்தனையின் மூலம் உழைக்க வேண்டும் அந்த சிந்தனை உழைப்பு அதுவும் தேவை சிந்தனை உழைப்பு தான் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் பல சில பல ப்ராப்ளத்தை சரி பண்ணுவது கர்மக்குரியம் கர்மக்குரிய அஜஸ்ரம் ஆகாரத்துக்காக வேண்டி வேலை செய்யணும்னு எதுக்கு ஆகாரம் சாப்பிடணும்னு கேட்டான் ஆகார்த்தம் கர்மக்குரியாது அஜஸ்ரம் பிராண சந்தாரணார்த்தம் ஆஹாரம் எதுக்கு சாப்பிட்றோம்னா உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடறோம் சாப்பிடுறதுக்காக உயிர் வாழ்றது உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறது நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியா வச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கோமே அது சாப்பிடறதுக்காக வாழ்றது சாப்பிடறதுக்காக வாழ்றது அறியாமையில் இருக்கின்றவருடைய வாழ்க்கை அஜ்ஞானிகள் தான் அது இந்திரிய விஷயம் அது சாப்பிடறதுக்காக ஜீவனம் இல்லை ஜீவனத்துக்காக சாப்பிடறது உயிர் வாழ்வதற்காக உணவு உண்ண வேண்டும் உணவு உண்பதற்காக வேலை செய்ய வேண்டும் யாரெல்லாம் உணவு உண்கிறார்களோ அவர்களெல்லாம் உழைக்க வேண்டும் உழைக்கின்றவர்கள் உணவு உண்பதற்காக உழைக்கிறார்கள் உணவு உண்பது உயிர் வாழ்வதற்காக உயிர் வாழ்வது எதற்காக பிராணாதாரியா தத்துவ ஜிக்யாசனார்த்தம் வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து உயிர் வாழ வேண்டும் தத்துவ ஜிக்யாசனார்த்தம் ரொம்ப அழகான வார்த்தை தத்துவத்தை அறிந்து கொள்ள ஆர்வமுடையவர்களாய் உயிர் வாழ வேண்டும் எதுக்கு உண்மையை வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களில் உழலாமல் இருப்பதற்காக அப்படி சொல்றது அடுத்து தத்துவம் ஏன பூயோன துக்கம் தத்துவம் தத்துவத்தை அறிய வேண்டும் வாழ்க்கையின் ரகசியத்தை அறிய வேண்டும் எதற்காக மறுபடியும் வராமல் இருப்பதற்காக ஆகார்த்தம் கர்ம புரியாது தத்துவ ஜிஜாசனார்த்தம் தத்துவம் ஏன பூயோன துக்கம் ரொம்ப அழகா சொல்லி வச்சாங்க பெரியவங்களும் ஆகையினால இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வாழறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு நாமே ஆனந்தம் நம்முடைய உழைப்பெல்லாம் நிறுத்திட்டு இன்னொரு கோணத்துல சிந்தனை பண்றேன் இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் தலைப்பில ஒரு போர்ஷன் பண்ணிருக்கேன் நாமே ஆனந்தம் விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம செலவு பண்றோம் ஒண்ணு இதாக உ தெரிய வைக்கிறோம் அறையியல் வாழ்க்கை தத்துவியல் வாழ்க்கை அருளியல் வாழ்க்கைன்னு நாலா பிரிக்கிறாங்க தமிழ்ல உலகியல் சொன்னா நிறைய பணம் இண்டஸ்ட்ரி வைக்கிறது வியாபாரம் பண்றது இதெல்லாம் உலகியல் வாழ்க்கை சம்பாதிக்கிறோம் அப்புறம் அறையியல் தர்மத்தை பண்றது கோவில் கட்டுறது பூஜை பண்றது நம்ம வந்து நல்ல குணங்களை வளர்த்திக்கிறது பொறாமப்படாமல் இருக்கிறது பேராசப்படாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது இது மாதிரி குணங்களை வளர்த்திக்கிறதுலாம் அறையியல் வாழ்க்கைன்னு பேர் உலகியல் வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கை அறையியல் வாழ்க்கை தர்ம ஜீவனம் முதல்ல லௌகிக்க ஜீவனம் அப்புறம் தார்மிக ஜீவனம் இது ரெண்டும் பிரிக்க முடியாது ஆனா நான் பிரிச்சு புரியறதுக்காக சொல்றேன் அப்புறம் மூணாவது என்னன்னா தாத்விக ஜீவனம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது எப்ப பார்த்தாலும் வேதாந்தம் படிக்கிறது தத்துவ நூல்களை படிக்கிறது எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள்ன்னு ஆராய்ச்சி பண்றது அது ஒரு தத்துவ இயல் வாழ்க்கை தாத்விக ஜீவனம் மெய்ப்பொருள் இயல்னு பேரு தமிழ்ல மெய்ப்பொருள் இயல் அடுத்தது என்னன்னா அருளியல் தெரிஞ்சதை எல்லாம் சம்பாதிச்ச சொத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கிறது எப்படி எல்லாம் நான் பணம் சம்பாதிக்கணும்னு கத்துட்டேனோ அது என் பையனுக்கு கற்றுக் கொடுக்கறது எப்படி மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல குணங்களையெல்லாம் படித்தேனோ அதை பையனுக்கு அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கறது அப்புறம் எந்த தத்துவத்தை நான் புரிஞ்சுட்டேனோ அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கிறது இந்த கொடுக்கறதுக்கு பேர் தான் அது ஒரு ஆர்ட் அது ஹவு டு கிவ் அது எப்படி கொடுக்கறது அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படிங்கிறது ஒரு கலை அதுக்கு பேரு அருளியல் அகண்டாக்கார போகம் எனும் பேரின்பள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே தாய்மானவர் ஒரு பெரிய மகான் அரசியல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருந்தவர் அவர் முற்ற துறந்த முனிவராக மாறினார் அவர் சொன்ன கருத்து ஜனங்களே பாருங்கள் ஒரு காக்கா கூட எல்லாத்தையும் கூட்டு உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளுகிறது காகம் உறவு கலந்து உண்ண அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கோம் கடவுளை வணங்கி வணங்கி நல்ல மகான்களோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அகண்டாக்கார போகம் எனும் பேரின்பள்ளம் பொங்கி கதும்பி பூரணமாய் ஏக உருவாய் அருவிக்கு போனோமான சமயத்துல போவோம் அருவியில நிறைய தண்ணி கொட்டும் குளிக்கிறதுக்கு ஆள் இருக்காது நாம தான் அஞ்சாறு பேர் இருப்போம் குளிக்கிற போது கொஞ்சம் குளிச்சுட்டு எல்லாரும் இந்த பக்கம் தண்ணி வேஸ்டா போது போய் குளிம்போம் அறிவிகுதான் சாதாரண விஷயம் தாய் மாணவர் சொல்றார் நமக்குள்ளேயே பரமானந்தம் இருக்கப்பா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் எங்கெல்லாமோ போறாங்க பணத்துல தேடி பாக்கிறாங்க பதவியில தேடி பார்க்கிறாங்க கடைசியில கேதார்நாத் போறாங்க கைலாசத்துக்கு போறாங்க கடைசியில தெரிகிறது தேடி கண்டு கொண்டேன் தேடி தேட நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருநாவுக்கரசர் ஆயினால இந்த இந்த தாய்மான் அவருடைய பாட்டுல இதை சொல்லுகிறார் இப்படி பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ ஜனங்களே இப்படி வீணா போறீங்களே அப்படிங்கிறோமோ ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு அவரே சொல்ற இன்பம் பெருக இன்வையம் இந்த சந்தோஷத்துக்கு ஒண்ணும் பஞ்சமே இல்லை என்ன பணமா காசா ஒன்னும் செலவில்லை எல்லாரும் என்னோட சொத்தை எடுத்துட்டு போங்க சொல்றோம் புறத்தில் இன்பத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லையே இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு இந்த சரீரம் என்னைக்கு போகும் தெரியாது காலக்ஷேப்போ ந கர்த்தவியா உடலை அனுபவிச்சுங்களோங்க அகண்டாக்கார போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ நாம் இன்புற்றிட நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க எ தேகம் விழுவதற்கு முன்பு இந்த சரீரம் போறதுக்கு முன்னாடி புஷிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டா அதுபூர்வமாக இங்கே தான் வர்றீங்க நீங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாரும் புஷிப்பதற்கு சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் எல்லா நிறைய ஊரில் போய் எத்தனை தான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க எவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஏதோ பாவ சாமியாருக்கு பொழுதுபோல இருந்து சொல்லின்னு இருக்கார் இதுகளுக்கும் பொழுதுபோல போய் கேட்டுருக்கு பாங்க கிரிக்க விளையாடுறதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க பதினோரு முட்டாள்கள் விளையாடுவதை பதினோரு ஆயிரம் முட்டாள்கள் வேடிக்கை பாக்கிறான் சொல்லல பெர்னாட்சா சொல்லு நான் சொன்னேன்னா நம்ம சொல்ற அளவுக்கு இன்னும் வரல அப்ப வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த ஆனந்தத்தை அடையணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம வந்து இப்ப நமக்கு இந்த உலக வாழ்க்கை இருக்கே இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கே நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை அடிப்படை சிந்தனை எல்லாம் குறைஞ்சு போச்சு நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை இந்த இந்த ஊர்ல எல்லாம் பார்க்குற கோவில்கள் சாவடிகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி ஊர் ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சாவடிகள் நம்முடைய கலாச்சாரத்தை நிரூபிக்கிறது எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்ப போய் அந்த மாநில இருக்கிறவனையெல்லாம் பாருங்க அந்த சில தீவு இன்னும் அந்தமான்ல சில தீவுகள் எல்லாம் இருக்கு அந்த தீவுல எல்லாம் எத்தனையோ பேர் ஆண்கள் பெண்கள் உடை அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்திலும் இப்படி வந்து நம்ம என்னமோ என்னமோ எத்தனையோ கம்ப்யூட்டர் யுகத்துல சொல்லி இருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கும் அந்தமான் பக்கத்துல எல்லாம் சில தீவுகள்ல அவங்கள சிவிலைஸ் பண்ண முடியல அவங்கள சிவிலைஸ் பண்ண முடியல பக்கத்துல போனா கொன்னுடுவான் அவ்வளவு தூரத்துக்கு ஆனா வல்லு என்ன உறுதியா வாழ்றாங்க அவங்களுடைய அந்தமான போனீங்கன்னா அந்த அந்தமானுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நான் போயிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் அங்க போய் பார்த்தா தெரியும் அந்த அவங்கள பத்தின்னு அந்த இதுகளை எல்லாம் எழுதி ஒரு பெரிய மியூசியமே இருக்கு ஆந்த்ரோபாலஜின்னு பேருது அதுல போய் பார்த்தா தெரியும் அவங்களுடைய வஜ்ஜரம் மாதிரி இருக்காங்க ஒரு ஆண்களும் பெண்களும் அவங்க உடம்பெல்லாம் பார்த்தா மரக்கட்ட மாதிரி இருக்கு அவங்க வந்து மழை வெயில் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி வாழ்றாங்களோ ஆச்சரியமா தான் இருக்கு எத்தனையோ வருஷங்களும் தான் இருக்காங்க நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அவுட்டு அவன் வந்து இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகம் பாப்பைக்கு அந்த மாதிரி தான் பேசின்ற அங்க போய் பார்த்தா அந்த அந்தமான் டிவியில போய் பார்த்தா அப்படி இருக்கு நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு கலாச்சார இருக்கு நம்ம யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அவன் பாஷையே வேற அந்த பாஷையும் புரியாது அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து எத்தனையோ பேர் போய் அவங்களை வந்து சிவிலைஸ் பண்றதுக்காக போறாங்க அவங்க போகும்போது விஷம் விஷம் தோஞ்ச அம்புகள்லாம் விடுறாங்க அதெல்லாம் பட்டுதுன்னு ஆள் அங்கேயே அவுட்டு அவன்லாம் நான் பார்த்தேன் சில போட்டோல்லாம் பார்த்தேன் அவங்க மீன் பிடிக்கிறது கூட வலை கிடையாது அம்பு அம்பு விட்டு ஒரு ஒரு மீனையும் அடிக்கிறான் டக் அடிச்சுடி அவனுடைய கல்ச்சரே வித்தியாசமா இருக்கு நீங்க கல்ச்சரை பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு இல்ல வந்து இந்த வசதியான சொகுசான வாழ்க்கைன்னா தெரியுமா எப்படி உணவருந்தனும் தெரியுமா நோய் வந்து அதுக்கு எப்படி மருந்து போடுறதுன்னு தெரியுமா அவன் ஏதோ ஒரு மெத்தடில் வாழ்ந்துட்டு இருக்கான் அவ்வளவுதான் அப்ப இந்த கலாச்சாரத்தை பற்றி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அன்றைய உலக வாழ்வியல் இன்றைய உலக வாழ்வியல் நாளைய நாளைய உலக வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது திரும்பவும் இதே ரவுண்டுக்கு வந்தாலும் வரலாம் ஆனா இன்றைய உலக வாழ்வியலும் அன்றைய உலக வாழ்வியலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுலேயும் ஜனங்கள் வேற வித்தியாசமா இருக்காங்க இப்ப சமுதாயத்திலேயே எடுத்துக்கொண்டா ஜனங்கள்லயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்காங்க சில பேருக்குலாம் நானே பார்க்குறேன் அவங்களுக்கு எல்லாம் கோடி இருபது கோடி சொத்து இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களெலாம் மிடில் கிளாஸ் தான் சுவாமிங்கிறாங்க அவங்களே மிடில் கிளாஸ்ங்கிறாங்க பதினஞ்சு கோடி தான் எங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்ப இது இது யாரு நிர்ணயம் பண்றதுன்னே தெரியல அப்போ இந்த ஜனங்களையே பார்த்தோமான இந்த ஹை ஹை லெவல் ஒன்னு இருக்கு அந்த மாதிரி அப்புறம் வந்து என்னன்னா அப்புறம் குரூப் சொல்ல <laughs> மிடல் யா எனக்கு இருபது கோடி தான் இருக்கு ஒரு எட்டு கார் தான் இருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஆளு நிறைய பேர் இருக்காங்க கீழே இருக்கிற ஆள் இருக்கு அப்ப கீழே இருக்கிற ஜனங்கள்ல இருந்து மேல இருக்கிற ஜனங்கள் இவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் இப்ப இருக்கிற ஜனங்கள் எப்படின்னா அந்த காலத்துல வள்ளுவருடைய சொல்ற வள்ளுவர் குரல்ல அந்த பொருட்பால குடியியல்னு ஒரு இயல் இருக்கு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோ குடியியல்னு ஒரு இயல் இருக்கு அதுல குடிமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு குடிமை மானம் பெருமை ரொம்ப அழகான படிச்சு பார்வோம் இப்படி எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம தமிழ்நூல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது குடிமைன்னு தெரியும் ரொம்ப அது பகுதிகள் இந்த காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மனசுக்கு இந்த தடவை தலாயில்லாமா மெட்ராஸ்ல பேசுற போது இப்ப சமீபத்துல சொல்லிருக்காரு பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லி இருக்காரு சாதனங்களை உண்டு பண்ணி நிறைய நிறைய ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி நிறைய சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த ஒரு ஆயிரமாவது ஆண்டுலயாவது நம்ம மன அமைதிக்காக நாம எல்லோரும் உழைப்போமாக அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் தலாயிலாமா ஆனா ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் உழைத்தவர்கள் தான் நல்லாவே உழைச்சிருக்காங்க மன அமைதிக்காக வேண்டி நம்ம ஒண்ணும் பஞ்சமே கிடையாது இப்ப நமக்கு புரோக்ராமே இல்லையே சுவாமி மனசு அமைதியா வச்சுக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நிறைய நிரலே இல்லையேன்னு யாரும் சொல்ல முடியாது நிறைய இருக்கு ஊர்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணி நாம ஃபாலோ பண்றதுங்கிறது நடக்காது எல்லாரும் உலக ஊர்ல பாலோ பண்ணினாங்க துவக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு ஒரு ஆடை இந்த எப்படி பிரசித்தமாச்சு சொல்லுங்க பாப்போம் ஜீன்ஸ் எப்படி பிரசித்தமாச்சு சும்மா என்னமோ தச்சு விட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிச்சு இப்ப வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு கால் புல்லா போட்டுக்கணும் முட்டாள் அர்த்தம் அதை விட இப்படி ஒருத்தன் டிரெஸ் பண்ணிக்க தெரியலன்னு சொன்னா இது ஆண்கள் காட்டிலும் பெண்களுக்கு இந்த மாதிரி போடுறது இன்றைய கல்ச்சர் இப்படி இருக்கு கலாச்சார சீரழிவு ஒரு பெண்மைன்னா மென்மை போயாச்சு ஆண்மைனா அது வந்து ஒரு விதமா போயின்னு இருக்கு அப்ப பழைய காலத்து ரிஷிகளுடைய சிந்தனைகள் வாழ்க்கை முறைகள் இன்றைய காலத்தினுடைய வாழ்க்கை சிந்தனைகள் எல்லாம் மாறி அப்ப இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீக தலைப்பு போட்டிருக்கிற போது அதை கம்பேர் பண்ணாம பேச முடியாது அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா அதை இன்னொரு இன்னோடோட நியாயமா ஒப்பிட்டு பார்க்கணும் அந்நியாயமா ஒப்பிடக் கூடாது நியாயமா ஒப்பிட்டு பார்க்க அவங்க பெரியவங்கெல்லாம் செஞ்சிருக்கிறதுலாம் சரியா தப்பா நாம இன்னைக்கு செஞ்சு இருக்கிறது சரியா தப்பா அதுக்கா அவங்க செஞ்சதெல்லாம் முழுக்க முழுக்க சரின்னு நான் சொல்லலை இன்னைக்கு நாம முழுக்க செய்யறதெல்லாம் முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்லல காளிதாசர் ஒன்னு சொன்னார் புராணமித்தேவ நசாது நவமித்யவத்தியம் காளிதாசருடைய வாக்கியம் பழசா இருக்கிறதுனால அது குறை இல்லைன்னு சொல்லிட முடியாது புதுசா இருக்குங்கிறதுனால அதுல குறை இருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு காடுகாசர் சொன்னார் புராணமித்யே நசாது சர்வம் நச்சாத்தி காவ்யம் நவமித்யாவத்தியம் புதுசா இருக்குங்கிறதுனால அது குறை இருக்குன்னு சொல்ல முடியாது ஆகையினால இந்த பழசியும் நீங்க நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்படி சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க விஷய விஷயத்தை கொடுக்க முடியாது விஷனை கொடுக்க முடியாது நீங்க திங்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீங்கள் எல்லோரும் சிந்தியுங்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்களை எல்லாம் கேட்டுப்பாருங்க இந்த ராஜபாளையத்துக்கு நானே வந்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இது வரைக்கும் வந்துட்டு இருக்கேன் வருஷமா இந்த ஊருக்கு நான் வர்றேன் இந்த ஊர்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கே தெரியும் இந்த ஊர்ல இந்த ஊர் மாதிரி இல்லை இந்த நம்மளுடைய உலகம் முழுவதும் மக்களுடைய சிந்தனைகள் மக்களுடைய பேச்சுக்கள் மக்களுடைய நடை உடை பாவனைகள் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மாற்றம் என்பது இயற்கையான ஒன்றுதானே அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் சுவாமி மாற்றம் என்பது இயற்கையான ஒன்றுதானே மாறாம இருக்கிறது வந்து செத்து போற மாதிரி இல்லையா அடிக்கடி லைஃபேஜ் பண்ணிக்கணும் அது ஒரு லிமிட் இருக்கு எங்கெங்க சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா இப்ப வந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்தணுங்கிறான் ரொம்ப நாளாச்சு வீட்டுக்குள்ள ஒரு விதமா பர்னிஷ் பண்ணியிருந்தோம் இது மாதிரி இருக்கு ஒரு மாசம் ஒரு ஆறு மாசமா இப்படி இருக்கு இந்த பர்னிஷ் கொஞ்சம் இந்த பக்கம் மாத்தி போடுவோம் சேர்லாம் அங்க தூக்கி போடு அது தூக்கி இந்த பக்கம் போடு இந்த விளக்கத்துக்கு அங்க வெயி அந்த டப்பாவுக்கு இங்க வெயி எல்லாம் இப்ப பழைய காலத்து சாமான் இப்ப வீட்டுக்குள்ள வந்துருக்கு பூஜாவில இருந்து வந்து பழைய பெயிண்ட் அடிக்கிறதுனா ஒருத்தர் காமிப்போம் அந்த அந்த பழசு மாதிரி காட்டணும் அந்த வந்து இப்போ ஒரு நல்ல விளக்கா இருந்தா கூட அதுக்கு ஒரு கருப்பு பெயிண்ட் அடிச்சு அது பழசு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கணும் வீட்டுல அப்புறம் வந்து இப்ப நிறைய இந்த மாதிரி பர்னிச்சரை மாத்துறது அப்புறம் வந்து பாத்ரூம் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கு கொஞ்சம் மாடல் பண்ணுவோமே அதை ஆல்ட்ரே பண்ணுவோமே சொல்லி அதை மாத்திரம் கதவெல்லாம் மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் மனசை தவிர பாக்கி எல்லாத்தையும் அதெல்லாம் மாத்திரம் இதெல்லாம் மாத்திரம் கடைசியில ஒய்ஃபையே அளவு இருக்குல்ல நம்முடைய அனுமதிக்குமா இப்ப எல்லாருக்கும் எல்லாம் சர்வசாதாரணம் ஆயாச்சு ஞாபகம் நம்முடைய பெரியோர்களெல்லாம் ஆன்மீகம் கலந்த பொருளியல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாம் பொருளியல் முக்கியத்துவம் கூடைய ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய கருத்து மிகைப்பட்ட கருத்து உண்மைதானே நம்ம வந்து பொருளாதார வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருளாதார வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக கடவுளை கூப்பிடுறோம் ஆன்மீகம் நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து போர்டில விளம்பரம் கொடுக்கிற போதே நீங்கள் எங்களுடைய தியான பயிற்சியை மேற்கொண்டால் உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கும் பிபி போயிடாது பிபி நார்மலாக இருக்கும் உங்களுக்கு நார்மலா இருக்கும் எல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கூடும் நல்ல உங்களுக்கு வந்து எல்லாரையும் ஆடக்கூடிய சாமர்த்தியம் கூடும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் இருக்காது நீங்க வந்து எங்க குரூப்ல வந்து கத்துங்கோ ஒரு மெடிடேஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு சிட்டிங் கத்து குடுப்போம் இது ஆளுக்கு ஆளு இருக்கு அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி ஹை லோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு இப்படி நம்ம பாட்டி பண்ற வைத்தியம் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி அது ஒண்ணு இருக்கு பாட்டி மிளகாய் சுத்தி போட்டு இருந்தாங்க வீட்டுல அதையே வேற ரூபத்துல பண்றாங்க அவ்வளவுதான் வீட்டுல போனோம்னா என்ன பண்ணுவோம்னா இப்படியே மிளகாய் இப்படி சுத்துவா மூணு தடவை இப்படி சுத்தி இப்படி சுத்தி என்ன அந்த கண்ணு இந்த கண்ணு நொள்ளக்கண்ணு கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் போகம் வெளியில சொல்ல மாட்டாங்க திருஷ்டி தோஷம் எல்லாம் போயிடுச்சு இப்ப அதெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணி என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க பழகுற இந்த பயிற்சி எல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய ஸ்கில் மெட்டீரியலிசத்துல இம்ப்ரூவ் ஆறு நம்ம சொல்லலன்னு என்னுடைய அபிப்பிராயம் இழுக்கணும்பாங்க நீங்க உங்களுக்கு பிசினஸ் மார்க்கெட் எல்லாம் தெரியாது நாங்க தான் மார்க்கெட் மார்க்கெட்டிங் அழகா பண்ணுவோம் இருக்காங்க வெங்கடேஷ் சுவாமி வந்து சொன்னார் ரொம்ப பிரசித்தி உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் இந்த விசாரம் நியாயமான விசாரமா அந்நாயமான விசாரமா நான் பண்ற இந்த என்கொயரி ஆன்மீகம் பொருளாதார வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கா பொருளாதாரம் போட்டு பாருங்க முன்னேற்றத்துக்கா என்னுடைய ஓட்டு பொருளாதாரம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய உலக வாழ்வியல் பெரும்பாலும் என்ன பண்றது ஆன் பொருளாதார முன்னேற்றத்துக்காக போய்கொண்டிருக்கிறது இது அடி என்னுடைய நிறைய பேர் அது சரியாயிடும் இது சரியாயிடும் மெட்டீரியல் ரிசல்ட் நல்லா கூடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த அர்த்தத்துல தான் சொல்லிட்டு இது அடியனுக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கு உடன்பாடோ இல்லையோ என்னுடைய அபிப்பிராயத்தை உங்கள்ட்ட நான் சொல்றேன் நம்முடைய லட்சியம் ஆன்மீகம் அதுக்கு பணம் காசு பதவி ஹெல்ப் பண்ணினா ஓகே ஆனா இதுக்காக அது இல்ல அதுக்காக இதுன்னு சரியா புரிஞ்சுக்கணும் நிறைய பேருடைய லட்சியம் எல்லாம் இப்படித்தான் மாறி கிடைக்கு நம்முடைய முன்னோர்கள் பொருளாதாரம் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக என்ற கோணத்திலே வாழ்ந்தார்கள் அதனால தான் இவ்வளவு கோயில்கள் கட்ட முடிந்தது இத்தனை கோவில்களிலும் இத்தனை நகைகளை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண முடிந்தது எத்தனை நகைகள் பகவானுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற நகைகள் நம்ம சிதம்பர நடராஜா கோயில் இருக்கக்கூடிய நகைகள் சோமநாத்ல வந்து கஜினி முகமது வந்து பதினெட்டு தடவை கொள்ளை அடிச்சுட்டு போற அளவுக்கு நகை சொத்துக்கள் இருந்திருக்கு அப்படி இல்லைன்னா எப்படி இது பண்ண முடியும் அப்ப இந்த நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் நம்முடைய சிந்தனையின் வெளிப்பாடாகும் நம்ம பெரியவங்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சில விஷயங்களை சொல்றேன் நான் ஒரு சிறு வயதுல ஒரு கோயில்ல பணிபுரிஞ்சேன் அந்த கோயில்ல நாங்க எண்பத்தி பேர் வேலை செஞ்சோம் இப்ப அவ்வளவு பேர் இல்ல அந்த கோயில்ல எத்தி நாலு பேர் வேலை செய்யற அந்த கோவில் ஏக்கர் நிலம் விவசாயம் அன்றைய உலக வாழ்வியலையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் அன்றைய ஆன்மீகம் எப்படி இருந்தது இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய கருத்து இந்த சிந்தனை இது சிந்தனை ஓட்டமே சுவாமிஜி இதனால என்ன பிரயோஜனம்னா இப்ப நம்முடைய வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிறது நாம தீர்மானம் பண்ணலாம் சுவாமிஜி ஒப்பிட்டு விசாரம் பண்றீங்களே அன்றைய உலக வாழ்க்கை இன்றைய உலக வாழ்க்கையை விசாரம் பண்றீங்களே இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிறதுங்கறத நீங்க முடிவு பண்ணலாம் அதுதான் இதனுடைய பிரயோஜனம் உங்க இருக்கு காலையில எழு உடனேயே இந்த கையை தேய்ச்சி நம்ம சொல்றோம் கராக்ரே வசத்தே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்னு கையை நாம அப்படி கையை பார்க்கிற போது இதனுடைய அர்த்தம் என்ன கையின் கையின் நுனியில் லக்ஷ்மி இருக்கிறாள் கையின் மத்தியில் சரஸ்வதி இருக்கிறாள் கையின் கீழ்பகுதியில் கௌரி பராசக்தி இருக்கிறாள் காலையில் கரதர்சனம் பண்றோம்னு சொல்றோம் நாம என்னுடைய பொருள் என்னன்னா நாம அதாவது நம்முடைய உடம்பு பலம் நம்முடைய படிப்பு பலம் நம்முடைய செல்வ பலம் எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம் அதுக்குதான் படிக்கும் சும்மா நம்ம கையில இருக்கப்பா நான் நினைச்சா கடவுள் எனக்கு சக்தி கொடுத்துருக்கார் நான் தினம் ஒழுங்கா வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி ஆகாரத்துல ஒழுங்கா இருந்தா என் உடம்பு நல்லா இருக்கும் அந்த சக்தி எங்கிட்டதான் இருக்கு நான் விடாம நல்ல நல்ல புஸ்தகங்களை படிச்சா எனக்கு நல்ல படிப்பு வளரும் அதுவும் தான் இருக்கு நான் எப்ப நல்லா படிச்சு நல்லா உடம்ப வச்சிருக்கேனோ நான் நல்லா உழைப்பேன் செல்வம் சம்பாதிக்கிறதும் எங்கையில தான் இருக்கு செல்வத்தை ஈட்டுவதும் கல்வியை வளர்ப்பதும் உடலை வலிமையாக வைத்துக் என் வசம் இருக்கிறதுங்கிறத காலையில எழுந்தவுடனே நினைக்கிறோம் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேனே தவிர என்னமோ சுவாமி என்னெல்லாமோ டாபிக் சொல்றாரு நினைச்சுக்காதிங்க நினைச்சுக்க மாட்டீங்கலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா இதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு நான் சொல்றேன் இது வந்து நீங்க நல்லா உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாம நிறைய பேர் வாழணும்னு இருக்கோம் எங்க போறோம்னு தெரியாம போயின் இருக்கோம் எதை தேடுறோம்னு தெரியாம தேடின் இருக்கோம் எங்க தேடுறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கோம் இதை இதான் தேடுறோம் அதுக்கு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறத சிந்திக்கிறதுக்காக உட்கார்ந்து சிந்தனை பண்றோம் நான் விஷயத்துக்கு வரேன் அந்த கோவில்ல பணி புரியும் பொழுது எண்பத்தி நாலு பேர் வேலை செய்யும் பொழுது அந்த எண்பத்தி நாலு பேருக்கும் ஏக்கர் அல்லது பத்து ஏக்கர் அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பூமி கொடுத்துருந்தாங்க இப்பவும் இருக்கு சில பேர் வித்துட்டாங்க அது வேற விஷயம் அந்த பூமியில அது ரொம்ப அழகான சிஸ்டம் ஒரு ஒருத்தருக்கும் வேலை ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது கோயில் வேலை ஒரு ஒருத்தருக்கும் வேலை வந்து சுருக்கமான வேலை தான் சில பேருக்கு அதிகமான வேலை இருக்கும் சில பேருக்குன்னா ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் தான் வேலை அவங்களுக்கு அஞ்சு ஏக்கர் பூமி ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தினம் அஞ்சாறு பூணல் மாத்திரம் பண்ணி சுவாமி கொண்டு கொடுத்துட்டு போவார் அவ்வளவுதான் அதை பக்தியோட கொண்டு கொடுத்துட்டு போவார் கொண்டு வந்து சுவாமி கொடுத்து அந்த பழைய பூனலை எடுத்துட்டு புது பூனலை போடுவாங்க தினம் இந்த வேலை நடக்கும் ஒருத்தருக்கு பூணூல் வந்து கையில வச்சுக்கிட்டு ஒண்ணுமே கிடையாது இப்ப சொல்ற மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கே தொப்பியை மாட்டிக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாம் புதுசு புதுசா வந்துருக்கு இல்ல நம்ம நிறைய சொல்றோம் ஆனா அப்ப இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப எளிமையான அருமையான சிஸ்டமா தெரியும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது செலுத்துவார் கோயில் ரொம்ப நிலமும் கொடுத்துடல அஞ்சே ஏக்கர் தான் அதுக்கு மேல கிடையாது அந்த அஞ்சு ஏக்கர்ல விளையாடற நிலத்துல விளையாடற பயிரை வச்சு அவர் வாழ்க்கையை நடத்திக்கல வேற எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடையாது அவர் அந்த பூமியை விவசாயம் பண்ணுவார் கோயிலுக்கு வருவார் அவருடைய பணியை செய்வார் அமைதியா வாழ்வார் இது அன்றைய உலக வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தை வச்சு நீங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியை சார்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பின்னிங் மில் இது மாதிரி இது மாதிரி வாழ்க்கை சார்ந்திருக்கோம் நாம இண்டஸ்ட்ரியை சார்ந்த வாழ்க்கை அந்த காலத்துல முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்த வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த காலத்தில் எடுபட்டு இந்த காலத்துல எடுபடாத மழை சரியா தான் பெஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன் நீங்க கிடைச்சா வாங்கி பாருங்க அண்ணம் பகு குர்வி அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க பஜாஜ் கம்பெனியில பஜாஜ் ரிசர்ச் அண்ட் பாலிடிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இந்த பஜாஜ் ஸ்கூட்டர்லாம் தயார் பண்றாங்களே ஆட்டோ எல்லாம் பண்றாங்களே அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து நம்ம நாட்டினுடைய பழைய காலத்து கலாச்சாரம் இந்த அன்னதானத்தினுடைய சிறப்புகள் சத்திரங்களுடைய மகிமைகள் இத பற்ற ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க இந்த நாட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு எரிச்சல் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அன்னதானம் ஆதாரங்கள் ஒரே எரிச்சல் என்ன யார் ஊருது என்ன நாடுது எல்லாருக்கும் அன்னதானம் பண்றது இது ரொம்ப கஷ்டம் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய அன்னதான ஸ்கீம் எல்லாம் வந்து ரத்து பண்ணான் எத்தனையோ மகாராஜாக்கள் தஞ்சாவூர் மகாராஜாக்கள் சர்போஜி ராமநாதபுரம் சேத்துபதி இது போன்ற எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் கௌரவமான விஷயம் எழுதுறாங்க இந்த விஷயத்துல நீங்கள் தலையிடாதீர்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு இதை ஒத்துக்கொள்ளுங்கள் பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு இந்த நாட்டினுடைய வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையுமே விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வள்ளுவர் திருவள்ளுவர் நாம வீட்டுல இருந்து குடும்பத்துல வாழ்றதனுடைய நோக்கமே எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிறது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வீட்டுல இருக்கிறது நோக்கமே விருந்தாளிய கவனிக்கிறதுக்காகத்தான் அதனாலதான் உபனிஷ சொல்லியது அதிவோபவ மாத தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிவோபவ அதித்தின்னு சொன்னா விருந்தாளிய தெய்வமான நினை விருந்தாளின்னு ஒரு அர்த்தம் சன்னியாசின்னு ஒரு அர்த்தம் மனு அம்மாவ தெய்வமா பாவனை பண்ணு அப்பாவ தெய்வமா பாவனை பண்ணு குருவ தெய்வமா பாவனை பண்ணு விருந்தாளிய தெய்வமா பாவனை பண்ணு நாளோட நிறுத்தி எடுத்து கலாச்சாரம் ஒருத்தர் தங்கறேன்னு சொன்னா யோசிக்கிறோம் ரொம்ப நாள் ரொம்ப வசதியோட தான் இருக்காங்க அந்த காலத்துல ஒரே ஒரு சின்ன வீடு தான் இருக்கும் அந்த ஹால்ல எல்லாரும் படுத்துக்குவாங்க பிரைவசிங்கிற கிடையாது நமக்கு பிரைவசின்னு ஒரு விஷயமே கிடையாது பிரைவசின் லேடிஸ் எல்லாம் பின்பக்கம் இருப்பாங்க ஜென்ஸ் எல்லாம் முன்பக்கம் இருப்பாங்க பிரைவசின்னு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா பாத்ரூம் அதுலயும் ஹஸ்பண்டுக்கு ஒரு பாத்ரூம் ஒய்ஃபுக்கு ஒரு பாத்ரூமா இப்போ அப்படி வந்து இப்படி ஒரு ஒருத்தருக்கும் வந்து பிரைவசி இப்ப லைஃப் அப்படி இருக்கு எப்ப இப்படி இருக்கோ அதுக்கு நிறைய பணம் தேவை பணம் தேவைன்னா பணத்துக்காக பிசாச்சு மாதிரி உழைக்கணும் அப்படி உழைச்சாலும் அந்த பணம் நிற்குமாங்கிறது சந்தேகம் எப்படி இருக்கு பாருங்க லைஃப் ஸ்டைல் நான் என்ன ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க இருக்கிறத அப்படியே சொல்றேன் நான் ஒண்ணு எக்ஸாஜரேட் பண்ணல சுவாமிஜி நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க அப்ப இதெல்லாம் விட்டுடணுங்கிறீங்களா அது உங்க இஷ்டம் ஆனா நான் அமைதியான வாழ்க்கைக்கு வழி சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம திரும்பவும் அந்த வாழ்க்கைக்கு போனா அதிசயம் ஒண்ணும் இல்ல இப்பவே நிறைய பேர் மாத்திட்டு இருக்காங்க சிலதெல்லாம் ஆரம்பிட்டாங்க இந்த மாதிரி பிரைவசிங்கிறது பிரைவசியோட லிமிட் என்ன என்ன வீட்டுல ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாலே ரொம்ப பண்றாங்க சாப்பாடு தயார் பண்ணணுமே அது பண்ணணுமே நிறைய விஷயம் உபனிஷத் சொல்றது ந கஞ்சன வசதம் வீட்டுல எப்பவுமே யாரு வந்தாலும் தங்கறத்துக்கு வசதியை பண்ணி வச்சிரு அது ஒரு பெரிய விரதம் அப்படிங்கிறது உபனிஷத்து தஸ்மாயா அந்த காலத்துல வாகன வசதிகள்லாம் கிடையாது ஜனங்கள் எல்லாம் கோவில் கோவிலா போயிட்டு இருப்பாங்க அந்த வாழ்க்கையினுடைய சிந்தனை முறை எப்படி ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி காசிக்கு போவான் காசியில இருக்கிறவன் ராமேஸ்வரத்துக்கு வருவான் ஒருத்தரும் கஷேத்ராடனம் பண்ணிட்டே இருப்பான் வயசானவங்க வீட்டை விட்டு கிளம்பி க்ஷேத்ராடனம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வயசானவங்க வெளியில போய் கோயில் கோயிலா போவாங்க வைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல ஒரு தர்மம் அதனால எந்த வீட்டு வாசலையும் திண்மை இருக்கும் எல்லா வீட்டு வாசலையும் திண்ணை இருக்கும் திண்ணையில பானையில ஜலம் இருக்கும் சில வசதிக்கு தகுந்த மாதிரி திண்ணை கட்டுவாங்க இப்ப சமீபத்தில் டிவியில ஒரு சீரியல் பார்த்தேன் திண்ணைகளின் பெருமை திண்ணைய பத்தியமெண்ட்மெண்ட்ரி பாத்தகுள்ள திண்ணையெல்லாம் எப்படி கட்டுறாங்க வாசத்தின்ன நீங்க பாருங்க திண்ணைய வச்சு உள்ள கதை வச்சிருப்பாங்க கதை வச்சிருப்பாங்க ஏன்னா திண்ணையில யாராவது வந்து படுத்து போகட்டும் யாராவது வழிபோக்குலாம் இருப்பாங்க படுத்துக்கட்டும் இப்ப அந்த ஏரியாவை தடுத்து டெய்லர் கடை வச்சாச்சு ஒரு அம்மா எங்க மாடிய ஒரு ஜன்ன உபதிரவம் பண்ணிட்டு இருந்துதான் அந்த ரெண்டு வருஷமா இருந்த பல்லு வலி மாடியில் இருக்கிற ஜன்னலை மூடின போயிட்டான் கூட சொன்னேன் நிறைய சொல்றாங்க என்ன இல்லாம சொல்றாங்க பல்லு வலிக்கும் இதுக்கும் சம்பந்தம் அப்ப வந்து இந்த திண்ண திண்ணையா நிறைய திண்ண கட்டி போட்டு இதுல ஒரு தாற்பம் இருக்கு ஒரு ஒரு திண்ணையில திண்ண வேதாந்தம் உட்கார்ந்து வேதாந்தம் பேசுறது அப்படின்னே பேரு அப்ப இந்த திண்ணை இந்த திண்ணை அமைப்பெல்லாம் இருக்கு இந்த அடிப்படையில கட்டப்பட்டதுதான் தஸ்மாத்து முதல்ல வீட்டதான் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் இதுல சில சிக்கல்கள்லாம் வந்த உடனே சத்திரம்னு ஆரம்பிச்சாங்க முதல்ல வீடுதான் இருந்தது அப்புறம் வீட்டுல வந்து வந்துட்டு போயிட்டு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டுது அவங்க நினைச்சாங்க சிந்தனைகள் மாறிச்சு அதனால என்ன பண்ணாங்க ஒரு சத்திரம்னு ஊர்ல கட்டிவிட்டாங்க வர்றவங்கலாம் அந்த சத்திரத்துக்கு அனுப்பிச்சிருவது சத்திரத்துக்கு ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து பைசா கொடுத்துட வேண்டியது எல்லாரும் பைசாவை கொடுத்து அந்த சத்திரத்துல வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு சௌரியம் பண்ணி இது இரண்டாவது விதமா வந்தது அப்புறம் காலப்போக்கில் வாகனங்கள் எல்லாம் பெருகி போச்சு அவங்கவங்களுக்கே கௌரவம் வந்துடுச்சு அவங்க வீட்டுக்கு ஏன் போவானே சாப்பிடுவானே மரியாதையா வந்துடணும் மகளோ மகனோ கூட சீக்கிரம் வந்துடுறாங்க வீட்டை வீட்டு அப்படி இருக்கிற வாழ்க்கையில வந்து மற்றவங்கள பத்தி பேசவா நம்ம சாஸ்திரத்துல இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு வீட்டு வாசல்ல விருந்தாளி இருக்கிற போது உள்ளுக்குள்ள எவன் சாப்பிட்றானோ அவன் சாப்பிடுறது வந்து பசுமாட்டு மாம்சம் அவன் குடிக்கிற தண்ணி கள்ளுக்கு சமானம் ஒரு ஸ்லோகம் சொல்றது அதிர் திஷ்டி துவாரே அப்போ கிருநாதி அப்படின்னா சொல்லி வச்சாங்க வள்ளுவரும் சொன்னார் சொல்றேன் விருந்து புரத்திருக்க தான் உண்டல் சாவா மருந்தனும் வேண்டர் பால் என்று அந்தமாவுக்கு சொல்லணும்னு விருந்து புறத்திருக்க வெளியில விருந்தாள காத்திருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது வேண்டாங்கிற சாவா மருந்தனினும் வேண்டற்பால் என்று விருந்து புறத்திருக்க விருந்து வந்து வெளியில இருக்கும் போது அது தோஷம்னு சொன்னது இப்படி ஒரு கல்ச்சர்லாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப அந்யோன்னுயமா இருந்தது இப்ப எல்லாரும் என்ன வீட்டுல இருக்காங்க பெரும்பாலும் பெங்கிட்ட ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு அம்மா வந்து மெட்ராஸ்ல சொன்னாங்க சுவாமிஜி எங்க அமெரிக்காவில் இருக்கு நாங்க வந்து அடிக்கடி எங்களை கூப்பிடுற அமெரிக்கா போறதா இல்ல போனே கிடையாது ஒரு மனுஷால்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலம் வர வேலைக்கு போயிடுறாங்க நாங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் என்ன வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் நல்லா புரிஞ்சுங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் எப்படா சாயங்காலம் வந்து கதவை திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் கதவை திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் அப்படி வந்த உடனே கதவை திறந்த உடனே எங்களுக்கு அவங்க பாவம் ரொம்ப டயர்டா வர்றாங்க வந்தாலும் எங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி எங்களை தூக்கி எங்களை கூப்பிட்டு கார்ல உட்காத்தி வச்சு ஊரெல்லாம் கொஞ்சம் சுத்தி காமிச்சுட்டு கொண்டு விட்டுடுறாங்க அவங்களும் இதை சொல்றேன்னு சொன்னா கல்ச்சர் அவ்வளவு தூரம் மாறியாச்சு அம்மா அப்பாவாது குழந்தையாவது இன்னும் கொஞ்ச நாள் கேச்சு அவ்வளவுதான் கூட இருந்து குழந்தைங்களை பார்த்து அந்த ஒரு ஒரு ஹிருதபூர்வமான ஒரு பாசம் சொல்றாங்க கடவுள் பேர்ல வைக்கிறதுக்கு பேரு பக்தியான் கடவுள் பேர்ல வைக்கிற அன்புக்கு பேரு பக்தியான் நண்பனோட வைக்கிற அன்புக்கு பேரு நட்பா அப்புறம் வந்து உலக பொருள்கள் மற்றவங்க கிட்ட வைக்கிறது உறவினர்கள் பேர்ல வைக்கிறது பற்றா நம்ம அம்மா அப்பா குழந்தைங்களோட வைக்கிறதுக்கு பேரு பாஷமா மனைவிக்கு வைக்கிற பிரியத்துக்கு காதலாம் பிரிச்சிருக்காங்க அதாவது அதாவது கடவுள் பேர்ல வைக்கிற அன்புக்கு பேர் என்னது பக்தி நண்பன் இடத்துல வைக்கிற அன்புக்கு பேர் என்ன நட்பு சொந்தக்காரங்க கிட்ட வைக்கிற அன்புக்கு பேரு பற்று பற்று மனைவி கிட்ட வைக்கிற அன்புக்கு பேரு சில சமயம் கடவுள் சொல்றது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு கடவுள்டையும் சொல்றது உண்டு ஆனா இப்படி பெரியவங்க இதெல்லாம் பிரிச்சு சொல்றாங்க இந்த ஒரு அன்பே போயிட்டு இருக்கு அன்றைய உலக வாழ்க்கையில அண்ணா தம்பி சொந்தக்காரங்க உற்றார் உணவினர் இதெல்லாம் ஒரு ஒரு ஒற்றுமை அழகு இருந்தது இப்ப பாருங்களேன் செதறிகிட்டு இருக்கு எல்லாம் செதறது எனக்கு தெரிஞ்ச ராஜபாளையத்திலேயே இருந்த இந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு அமைப்புகள் இதெல்லாம் வந்து கிடைக்காது இனிமே இதெல்லாம் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை லேசுல உருவாக்கா என்ன கேள்வி கேட்பாங்க அமைதியான வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம் இப்ப நம்முடைய வாழ்க்கை பரபரப்பு நிறைந்த வாழ்க்கை அமைதியற்ற வாழ்க்கை கோயிலுக்கு போறது கூட ஏதோ ஒரு சடங்கு தலைவீதியேன்னு போறோம் எல்லாத்தையும் செய்யறதுலயே ஒரு ஒரு உற்சம் ஆர்வம் அறிவுபூர்வமானது இல்லை எல்லாம் என்னமோ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அதுல ஒரு ரசிகத்தன்மை இருக்கணும் எல்லாமே வந்து கேக்குறாரு இப்படியே பேசிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு போர் அடிக்கல அப்படிங்கிறேன் பதினஞ்சு பதினேழு வருஷமா இப்படியே பேசிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு இந்த பேசுறது இருக்கீங்களே உங்களுக்கு ஒண்ணும் போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்கிறார் எனக்கு போர் அடிக்காது ஏன்னா என் குரு எனக்கு அப்படி சொல்லி தரல என் குரு எனக்கு உற்சாகமா இருக்கிறது தான் வழி சொல்லி கொடுத்துருக்காரு எவர் ஃப்ரெஷ் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எப்படி கடவுளை எப்பவும் நன்றாக வச்சிருந்தோமான உற்சாகத்தோடு இருக்கும் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டாலும் உற்சாகம் எப்பவும் இருக்கணும் வாழ்க்கை உற்சாகம் சுறுசுறுப்பு ஆர்வம் இதெல்லாம் வந்து அறிவு பூர்வமா வளரணும் முதல்ல நமக்கு ஒரு இமோஷனா இருக்கும் சில சமயம் அப்படித்தான் எல்லாரும் வந்து வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற போது ஆரம்ப சூறர்கள் சில பேருக்கு ஆரம்பிக்கிற போது சூரத்தனமா ஆரம்பிச்சுடுவான் அப்புறம் நடுவுல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த என்னது குண்டு சோடா பாட்டில் மாதிரி ஆயிடுவோம் இந்த குண்டு சோடா பாட்டில் இருக்கேன் அந்த குண்டு சோடா வந்து எப்படியே இருந்துன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தானாவே கேஸ் போயிடும் அது மாதிரி சில பேருக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்கிற போது ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பாங்க புது மாப்பிழம் பாருங்க வள்ளுவரே சொல்ற நாற்பது குரல் இருக்கு நாம உற்சாக் செல்லும் ஊக்கமுடையானுடைய உழை குரல் எல்லாம் பார்க்கும் பொழுது வெள்ளத்தனைய மலர் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள நமக்கு நாமளே சொல்லிக்கணும் நான் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பேன் நான் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பேன் நான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஜாகிரதையாக இருப்பேன் பகவானை நினைப்பேன் திரும்ப திரும்ப நாமளே சொல்லிக்கணும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க இவ்வளவு சைக்காலஜிஸ்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் இந்த மாரியம் கோயில் பூசாரி வேப்பில அடிப்பார் அவ்வளவுதான் மீறி போனா மாரியம் கோயில் வாசல்ல பூசாரி இருப்பார் ஏதாவது குழந்தைக்கு காத்து கருப்பு என்ன உண்டா இங்கேயும் உண்டாது எல்லாம் தெரியாது எல்லா ஊர்லயும் இருக்கணும் அந்த பக்கம் காத்து கருப்பு அது ஏதாவது வந்துடுத்துன்னு சொன்னா குழந்தையை கூண்டு போவார் அந்த மாரியம் பூசாரி ஒரு வீதியை வைப்பார் எப்படி சரியா போய்டும் இப்ப என்னன்னா இதுலயும் ஒரு ஃபேன்சி குழந்தைகாலிஸ்ட் இன் மெட்ராஸ் போனோம் இது வந்து பணம் செலவு பண்ணி மெட்ராஸுக்கு போய் அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின் அவர் ஒரு பயந்து நிமிஷம் தான் நம்மள்கிட்ட பேசுவார் அப்புறம் நெக்ஸ்ட் சிட்டிங் வாங்க இதுக்கு நம்ம ஊர் பூசாரி ஒரு வீதியை போட்டு எட்டனா காணிக்க போட்டா முடிஞ்சு போச்சு அன்றைய உலக வாழ்வியல் போயிடுவாங்க அறிவுபூர்வமான நம்பிக்கை மாதிரி மூட நம்பிக்கை என்ன அறிவுபூர்வமான நம்பிக்கை என்னான்னு ஒரு பெரிய விசாரமே நான் வச்சுட்டு இருக்கேன் அது அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு மூட நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கை இப்ப நான் பொதுவா பேசுற விஷயம் அந்த காலத்துல இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த காலத்துல எப்படி வாழணும் இந்த உலக வாழ்வியல் போட்டிருக்கேன் இல்லையா இந்த உலகம் சொல்லுக்கே மூணு அர்த்தம் வச்சிருக்கோம் உலகம்னா இந்த ஜடமான பொருள்கள் இந்த மலை நதி இதெல்லாம் உலகம்ங்கிற சொல்லு குறிக்கும் உலகத்துல வாழ்ற மக்களையும் குறிக்கும் உலகத்துல வாழ்கின்ற நல்ல மக்களையும் குறிக்கும் ஏன்னா தொல்காப்பியருடைய சொற்படி உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு நிறைய பேருக்கு அந்த குரலை பத்தி அர்த்தம் தெரியாது உலகத்துல எல்லாரும் அக்கிரம அநியாயம் பண்றாங்க அதனால நாமளும் சேர்ந்து பண்ணணும்னு அர்த்தம் சொல்லிவிடுறாங்க அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா பெரியோர்கள் சென்ற வழியிலே செல்ல வேண்டும் அப்படி பெரியவங்க போன வழியில போகலன்னா எவ்வளவு படிச்சும் பிரயோஜனம் அர்த்தம் கற்றதனால் ஆயப்பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் அது மாதிரி உலகத்துல பெரியவங்கள்னா எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி நாமளும் வாழலேன்னு சொன்னா அது பிரயோஜனம் வாழ்க்கை ஆக நான் இந்த கருத்தை இன்னைக்கு நான் இந்த அளவுல பூர்த்தி பண்ண போறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வைத்துக் கொண்டு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேன் வேற விஷயங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்கை நான் இப்படி பூர்த்தி பண்றேன் உலகம்ங்கிறது பூமியையும் குறிக்கும் நதி மலைகளையும் குறிக்கும் உலகத்துல வாழ்ற ஜனங்களையும் குறிக்கும் உலகத்துல வாழ்ற மகான்களையும் குறிக்கும் உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களான்னு கம்பர் சொல்ற மாதிரி உலகதாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் உலகு ஆதிபகவன் முதற்றே அப்படிங்கிற உலகுங்கிற சப்தத்துக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு உலக வாழ்வியல் இனி நாளைய உலக நம்ம கற்பனை பண்ண முடியாது எப்படி இருக்குமோ தெரியாது இந்த ரெண்டு தான் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஒருவேளை அனுமானம் பண்ணலாமே தவிர அந்த அனுமானம் சரியா இருக்குங்கிறதுக்கு நமக்கு உறுதி கிடையாது ஆக இந்த அளவுல நான் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் இதை ஒட்டி அவர்களெல்லாம் எப்படி விருப்பு விருப்பு ஒரு தர்மமான புண்ணிய பாபத்துக்கு பயந்து வாழ்ந்தார்கள் மகா பெரியவர்கள் புண்ணிய பாபத்துக்கு பயந்தாங்களுக்கு கடவுளுக்கு பயப்படுறது இல்லை புண்ணிய பாபத்துக்கு பயப்படுறது கிடையாது குடும்பத்தினுடைய அமைதியை பத்தி கவலையே கிடையாது நம்முடைய சமுதாயத்தினுடைய அமைதியை பற்றி கவலையே கிடையாது நான் என் சந்தோஷத்தை தான் முக்கியம் எனக்கு மற்றவன் எப்படி போனா எனக்கு என்ன இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது எப்படி இருக்கும் உலக சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படி இருக்க கூடாது நாம நல்ல வாழ்க்கை வாழணும் அவங்க வந்து முன்னால வாழ்ந்த வாழ் என்ன இவர் அழகா பாடினார் சேக்கிழார் இந்த கூண் பாண்டியனுக்கு சொன்னார் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்புனு பாடினார் சேக்கிழார் அந்த கூண் பாண்டியனுக்கு நெற்றில வீபூதி வச்சார் திருஞான சம்பந்தர் அந்த நிகழ்ச்சியை சேக்கிழார் பாடி சொல்ற சென்ற காலத்தின் பழுதில திறம் இனி எதிர்காலத்தின் சிறப்பு இடையில வந்து அந்த ராஜா வந்து சமண மாறிட்டான் சைவனா இருந்தவன் சமணனா மாறினான் அதனால அவன் நாட்டுக்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை வந்தது அவனை திரும்பவும் சைவனா மாத்தினார் திருஞான சம்பந்தர் அப்படி மாத்தற போது சேக்கிரார் சொல்றார் ஒரு காலத்துல இவன் நல்லா ராஜ்ஜியம் பண்ணினா இனி வருங்காலத்திலையும் ஒழுங்கா ராஜ்யம் பண்ணுவான் இடைப்பட்ட காலத்துலதான் இப்படி ஏதோ தவறான வழிக்கு இவன் அப்படின்னு சொல்லி சேர்க்கிழார் அந்த கூண் பாண்டிய மன்னனை பற்றி சொல்ற அறியாமையாலும் நம்மளுக்குள்ள ஒரு பரஸ்பரம் அன்பு உணர்வு எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் மாத்திரம் நல்லா இருக்க முடியாதுன்னா இது என்ன குணம் இது என் அண்ணன் தம்பி எல்லாம் இப்படியோ போகட்டும்னா என்ன வாழ்க்கை இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில இப்படியா நம்ம கெடுத்துக்கணும் அது கூடாது அப்படி இருக்க கூடாது நம்ம எப்படி நிம்மதியா வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் சொல்றாங்க இல்லையா இந்த கருத்துக்களை தொடர்ந்து நான் நன்றாக நீங்களும் சிந்திங்க கால் வாசிதான் நீங்க இன்னும் முக்கால் வாசி நீங்களாவே கால் வாசி சிந்திக்கலாம் மற்றவங்கள்ட்ட இருந்து ஐடியாச வாங்கிக்கலாம் ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா அப்புறம் உங்களுக்கே காலப்போக்கு நிறைய விஷயங்கள்லாம் புரியும் நம்ம வந்து இல்லை பேச்சு சரியில்லை செயலும் சரியில்லை இந்த சிந்தனையை ஒழுங்குபடுத்தி பேச்சுக்களை ஒழுங்குபடுத்தி செயலையும் ஒழுங்குபடுத்துவது நம்முடைய முக்கியமான நோக்கம் என்று சொல்லி இந்த இன்றைய உரையை நான் இப்பொழுது நிறைவு செய்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத விபாகினே வோமவத்யிமூத்தே நமஷாஷா ஹரி ஓ